அடுத்தது நான்மாட கூடலான படம் தெரிஞ்சா எழுதிருப்பேன் அடுத்தது இரண்டாவது காண்டம் இது கூட காண்டம் இப்ப இதுவரைக்கும் பதினெட்டு விளையாடல் இனி கூடல் காண்டம் அதுல பல விளையாடல் அடுத்தது ஆலவாய்க்காண்டம் என்று மூன்று பிரிவா பிரித்தல் மதுரை கூட தொடர்புடைய செய்தி என்ன இந்த வர்ணன் என்ன பண்ணா வர்ணன் ரொம்ப வைக்க போனான்னு கேட்டா மகாலிங்கமானு கேட்டு அந்த கடலை விட்டதனுடைய காரணம் என்னன்னு கேட்டா இந்த கடலை ஒண்ணு அசைக்க முடியாது எனவே மதுரையை அழித்து விடும் எனவே மறுநாள் போய் இந்த என்னப்பா அவங்க மகாலிங்கம் நம்ம கடல்கிட்ட பதில் சொல்ல முடியல மதுரையே போயிட்டு நினைப்பு ஆனால் அது நடக்கல நடக்காதனால ரொம்ப வருந்தி நாணி வெட்கப்பட்டிருந்தானா வெட்கப்பட்டிருந்து என்ன செய்யறான் இதுக்கெல்லாம் கடல் உனக்கு பாடுறான் ரொம்ப அருமையான கடல் ரெண்டு பாட்டு இறைவனுக்கு பூதங்கள் அல்ல பெருமான் இந்த ஐம்பெரும் போதுமாவா இருக்கா இல்லை அவற்றின் வேறாகும் ஆனால் அவையாகும் பொறியல்ல மற்ற கருவிகரணங்கள் அல்ல வேறு புலன் அல்ல சுவையொளி ஊர்வசியம் அல்ல உள்ள மதியின் புத்தி தத்துவம் புத்தி தத்துவம் அல்ல எனவே முப்பத்தாறு தத்துவங்களா அவனுடைய வடிவு இல்லை அவற்றாகவும் அவையாகவும் இருப்பான் அவை அல்லாம உண்மையுமா இன்மையுமா என்று சொன்னாரே அவற்றோடு ஒன்றாயும் இருப்பான் வேறாயும் இருப்பான் அதனால் ல்ல இவ என்று நின்ற பிரிதல்ல என்று பெரு வேதம் கிட தடுமாறுும்ஞ்ச வெளி என்ப கூடல் மருகில் பாதங்கள் நோவ வளை பகர்வார ஆயும் அவரே எனவே அவன் எல்லாமாய் அல்லவுமாய் இருந்ததன் இருந்தபடி இருந்து காட்டி நிற்பவன் அப்படிப்பட்ட பெருமான் பழையலும் விற்றான் மாணிக்கமும் விற்றான் விரகமும் விற்பான் அப்படிப்பட்டவனுக்கு எனக்கு வணக்கம் சொல்கிறேன் என்று இந்த காண்டத்துக்கு கடல் வணக்கம் அது சரி பெருமாள் நினைச்சா பெருமாட்டிக்கு ஒரு வணக்கம் சொல்றது இல்லையா மறந்துடலாமா தாயல்லவா அதனால பெருமகள் வழக்கன் தேக்கன் ஞான பெருமகள் நுதற்கனாக பெற்று எங்க அம்மா எப்படி இருப்பான்னாரு எங்க அப்பாவுக்கு மூணு கண்ணுன்னா எங்க அம்மாவுக்கு மூணு கண்ணு தான் ஏன் அம்மா வேற அப்பா வேற அல்ல அதனால அப்பாவுக்கு மூணு கண்ணு அம்மாவுக்கு மூணு கண்ணு சரி அப்பாவுக்கு மூணு கண்ணு சூரியன் சந்திரன் அக்னி அப்படிலாம் மூன்று கடவுள் ஆமா அது மாதிரி எங்க அம்மாவுக்கு உங்க அம்மாவுக்கு அதால திருமகள் வழக்கன் நாமகள் இடக்கன் ஞான பேரரசியாக இருக்கிற தெய்வம் இருக்கிறது அவர் நெற்றிகன் ஆக எங்க பெருமாட்டி மூன்று கண்களை உடையவளாக இருக்கிறார் கர்ணிகர் சமானமாக வாழ்வும் இந்த நாட்டிலேங்கிறானே அப்புறம் எங்க ஐயாவுக்கு மூன்று கண்ணு அம்மாவுக்கு மட்டும் ஒன்றரை கண்ணு ஒருத்தர் ஒன்றரை கண்ணன்னு பாடினாரு யாரு தெரியல ஒருத்தர் ஒன்றரை கண்ணன்னு பாடினாரு அப்பர் சுவாமிகள் தான் அப்பர் சுவாமியா உங்களுக்கு ஒன்றரை கண்ணன் கண்டீர் எங்கள் உத்தமணின்னு பாடுனாரு ஏன் ஆமா சரிபாதியா அம்மா இருக்கிறா எங்க அம்மா இருக்கிறாங்க அப்படியானா அவருக்கு வலதுகண் எங்க அப்பாவுக்கு இடதுகன் எங்க அம்மாவுக்கு இந்த நெற்றிக்கண்ணில் சரிபாதியா போடுறதுனால நெற்றிக்கண்ணுல இவருக்கு பாதி அவருக்கு பாதி ஒன்றரை கண்ணு சார் எங்க ஐயாவுக்குன்னா என்னருமே தெரியல ஒன்றரை கண் என்று சொல்வதெருமான் எப்படியெல்லாம் பெரியவர்கள் வாழ்த்திருக்கிறார் வணங்கியிருக்கிறார் அதான் இது வேற யாரும் சொல்லல நாவுக்கருதான் சொன்ன சுந்தரமுல் சாமியோட சொல்லிருக்கலாம் அவர் ரொம்ப ஏழனம் எல்லாம் பண்ணக்கூடியவர் என்னமோ தெரியல நாவுக்கருதோ அதுல திருமகள் வழக்கன் வாக்கின் தே நம்ம கலைமகள் ஞான பெருமகள் முதற்கனாக பெற்று அதனால எங்க அம்மா வணங்குனா நவராத்திரியில நீங்க மூணு பேரையும் தனித்தனியா வணங்குறீங்களே எங்க அம்மா ஒருத்திய வணங்கினாலே செல்லம் வேணுமா வலதுகள்ல இருந்து வரும் கல்வி வேணுமா இடது கண்ல இருந்து வரும் இவற்றையெல்லாம் வெற்றி கொள்ளுகின்ற ஞானம் வேண்டுமா அது நெற்றிகளில் வரும் மூவரும் ஒருத்தியாக இப்படிப்பட்ட எங்கள் பெருமாட்டியை அருமை வீடு அளிப்பால் யாவள் அவள் உயிர் துணைவன்கான ஒரு மூலை மறைந்து நானி ஒசுந்தூங்கொம்பி நின்றாள் இப்படிப்பட்ட ஒரு பெருமாட்டிதான் கண்ணு மட்டும்ார பெ கையிலை வரை சென்று செய்கின்றது பெருமான் தோன்ற ஒருமுலை மறைந்தவளானால் அது பழைய வரலாறு தராதக பிராட்டியார் திருவதாரப்படலத்தில் காண்க அப்படிப்பட்ட பெருமாட்டி இன்றைய பெருமாட்டி என்று சொல்லி அந்த பெருமாட்டிக்கு வணக்கம் கூடி நீரம்பிக்கிற இப்ப என்ன செய்ணன் மிகுந்த வருத்தத்தோடு வெட்கப்பட்டு இருக்கிறான் இப்ப என்ன செய்யறான்னு பாத்தா எட்டு தந்திரை நீற்று இரு கண்ணும் உடன்ற கோபிதனால அது அப்படியே இருந்தது எடுத்துட்டு வந்துட்டா நான் மாற குரல் மட்டும் இருக்கல நூல் முழுமே இல்லை ரொம்ப அருமை இழுக்கலுடைய ஊற்றுக்கோலத்து கொழுக்கருடைய வாய்ப்பு பத்திடம் வெம்பி பறவையும் யாரும் வெந்து வத்திட கொண்டு நின்றான் மானமும் வலியும் குன்றான் அப்புறம் ரொம்ப வெட்கப்பட்டு ரொம்ப மானமெல்லாம் கீழே போச்சு ஆனா கோபம் வந்துட்டது என்ன நாம் விட்ட கடலை இங்க இருக்கிற அந்த மதுரை என்னமோ அந்த ஆழவாய் பெருமா நான் அவ்வளவு உனக்கு எள்ளமா போச்சு உறிஞ்சிடுறது என்ன என்று கருதி நான் மேலும் முயலுகிறேன் என்று சொன்னான் என்னன்ன நாளிர் பூனல் மதுரை மூதூர் நாயக நாடல் தன்னை தேடி கிழனாகி பின்னும் தேழு முகில் ஏழும் கூவி கூட காடல் வறந்த அதை இடித்து பெய்யா ஓடி வாளர் மதுரை முட்டும் ஒல்லன என்றான் என்ன கடலை விட்டான் இப்ப ஒரு ஏழு மேகத்தை விட்டான் பார்க்கணும் மதுரை ஆத்த பாலம் போயிச்சு பாருங்க அப்போ ஒரு தடவை வெள்ளம் போயிச்சேன் அது மாதிரியோ அல்லது வடக்கு அடிக்கடி பாட்ட பெரிய நகரங்கள் ஒரு ஒரு ஒரு ஒரே மொழிக்கு போயின் இந்த மக்கள் என்னைக்கே தெரியலன்னு பாரு அந்த மாதிரி வெள்ளம் வந்து சொல்ற பாரு அது மாதிரி மதுரை அடிச்சுன்னு பார்க்கணும் எங்கே நேற்று மின்னும் கொண்டல் தட்டு காற்றடிக்கதே மழை ஆழ மின்னல் ஈழ மின்னல் அவர் அது மாதிரி ஒரே மின்னல் இடி மழை ஒரே மழை பெய்தா மதுரையே அப்படியே அழிஞ்ச மாதிரி மழை மழை பெய்ய வச்சாங்க என்ன பண்ணுவான் வேற வழி பெருமாண்டு தான் போகணும் என்ன செய்தார் அப்போ ஒரு இதுக்கு ஒரு ஐந்தாறு பாட்டு எப்படி அந்த மழை பெய்யதுனால அந்த நாடு மதுரை நாட்டு ரொம்ப வருத்தம் கொண்டது என்று சொல்லிவிட்டு அப்பொழுது ஒல் மூர்த்தி தானே இன்னமும் காக்கும் பன்னெண்டாவது பாட்டு பாண்டியன் பார்த்தான் சரி மதுரைக்கோ பாண்டி நாட்டுக்கோ அல்லது பாண்டி மன்னருக்கோ தீங்கு வந்தால் ஒரே ஒரு பெருமான் காப்பாற்றி வரான் அவன் சொக்கநாதன் அந்த இதுல கூட அகத்தினியில் ஒரு துறை தந்த தெய்வம் தருமணச்சேரல் என்ற ஒரு துறை இதுவரைக்கும் காப்பாற்றின தெய்வம் இன்னைக்கும் காப்பாற்று என்று சொல்லி நேர பெருமாணத்தில் சென்றான் விண்ணப்பித்துக் கொண்டான் புண்ணிய நகராறோடும் பொறுக்கன கோயில் எய்தி விண்ணி விமான வாழ்க்கை விடை அவன் அடிக்கீழ் விண்டான் அண்ணலாரல் முன்னும் அறிந்து கை கண்ட வேந்தன் ரொம்ப கைகண்ட ஆளுமை ஏன்னு கேட்டா ஏதேனும் ஒண்ணுன்னு சொன்ன அவர்ட போன உடனே நீங்கிடும் அது நிச்சயம் அதனால கைகண்ட ஆளதுனால இப்ப போய் நேர எல்லா நகர பெருமக்களை எல்லாம் கொண்டு போனான் எல்லாரும் விழுந்து வணங்கினான் ஐயா வழியடியோ ஆட்கொண்டார் சொல்லாதோ என்று சொல்லி அப்படியே அறிவராக இருந்து வணங்கினார்களாம் வணங்கியவுடனே அப்ப சொல்கிறான் என்னாலும் தன்னற்கு என்றும் எய்திய இடுக்கன் தீர்க்கும் முன்னவன் முன்போல் நான்கு முகிலையும் நோக்கி இன்ன தொன்னும் சூழ்ந்து நான் மாடமாகி வெள்ளடு மாறி ஏழும் விளக்கு மின் என விடுத்தான் வீண்டு நான்கு வேங்களை விடுத்தான் பெருமான் எங்கே நான்கு மேங்கலம் ஒன்று கிழக்கு இன்னொன்று மேற்கு வடக்கு தெற்கு அப்படி நிக்க வேண்டியது நின்று அந்த நான்கு மேகங்களும் அப்படியே வளர்ந்து அப்படியே கூடலா அப்படியே போடுறது எந்த ஒரு மழையும் சொற்று தண்ணி வரப்படாது சம்மந்தி செய்யலையா சம்பந்தி என்ன பண்ணாரு ஆலங்கட்டி அத்தங்கட்டியா பசுமாட்டு மேல விழுந்தது பார்த்தா கோவர்த்தனை கிடையா கொடையா பிடிக்க கோவர்த்தனை கிரிய கொடையா பிடிக்கலையா சம்மந்தி இன்னைக்கு இந்த சம்மந்தி செய்யுது என்ன பண்ணு நான்கு மேயங்களையும் எழுப்பி நான்கு அப்படியே மேல அப்படியே கூடி தடுத்துருங்க மழையை எனவே மதுரை நகராட்சி எல்லைக்கு அந்தப்பறம் மழை பொத்துது மதுரை நகராட்சி அல்லது உள்ள ஒரு சொட்டு தண்ணி ஆவணி மூலம் வீதியில அருமையா பிள்ளைங்க விளையாடுது தெற்கு வீதியில விளையாடுது ஆடி வீதியில விளையாடுது மேல வீதியில விளையாடுது அடாராடா என்ன சார் அந்த மேலூர்ல மழை பெய்யுதுன்னா எங்க ஒரு சொட்டு தண்ணி இல்லீங்க ஒரு சொட்டு தண்ணி இல்லீங்க ரொம்ப அருமையா இருக்குது சீசன் ரொம்ப அருமையா இருக்குதுங்க இப்படி இந்த நான்கு மாடங்களும் சேர்ந்து ஒரு சொட்டூட மழை பெய்யாதவாறு மாடங்களாக ஆகி தமக்குள் கூடி நின்று மழையை உள்ளே வர பெய்யாமல் நான் மாடக்கூடலான படலம் என்று பெயர் தடுத்துதான் மீண்டும் வரணும் என்ன முதல் முறை கடலையே விட்டோம் ஒன்றும் இல்லை இப்ப நான்கு மேகங்களை மழை பெய்ய செய்து அதனால் அடிக்கலான்னு பார்க்க அப்பவும் பெருமாறு அப்பதான் வந்தான் கழிந்த அச்சம் நானம் மீ தூரமானம் ஒடுங்கினன் உள்ளத்து உள்ளோர் உவகை வந்த பொற்பு தடங்கரை குறுகாமும் நோய் தனிந்து பின் தோய்ந்து பாசம் மடங்கினன் மடங்கா அன்பின் வல்ல அலைப்பூதை செய்வான் நேரம் ஓடி வந்தான் பொற்றாமறையில போய்க்கு விழுந்தான் இந்த பொற்றாமரைன்னு நினைஞ்ச மாத்திரத்துலயே கொஞ்சம் நோய் நீங்க வைத்து பொற்றாமலை இறங்கி குளிச்சா குளிச்சு மேலே திருநெல்லாம் அணிந்து கொண்டா பார்த்தா நோயே துடிவோடு இல்லை ரொம்ப அருமையானது முத்துமாரி முத்துமாரசுவாமி பிள்ளைத்தமிழில கொரோனா சுவாமிகள் அம்புல பருவத்தில் அழைக்கும் போது பெருமான இருக்கிற ஆற்றல் என்ன உனக்கு இருக்கிற திருமையோ எங்க பையன் கூப்பிட வரமாட்டேங்கிறேன் மண்ணுல வேணுமா பொண்ணுல வேணுமா வீடு பேர் வேணுமா எங்க முருகன் கிட்டவா அவ்வளவு வரலனியே இன்னும் ஒரு மணி நாங்க காலவகாசம் கொடுப்போம் இல்ல அப்படியே எங்க முருகன் காசைக்கு புரிஞ்சுடுவான் தண்டம் இந்த நான்கு வைத்து பாடுன்னு அம்பலி பருவத்துல அதனாலதான் அம்பலி பருவம் கஷ்டங்கிறது அதுல வைத்ததை ஏண்டா உன்ன பதினாறு கடைகள் நீ தேர வளர வளர யோகிதா ஒரு மாதிரி வளரத்துக்கு யோகிதான் வைஷ்ணு கோயில் வந்தியன என்ன தெரியுமாடா சித்தாமிர்தரும் சித்தாமிர்தீர்த்தும்னு பேரு அந்த வைஷ்ணன் கோயில் கோயிலுக்குள்ள இருக்க குளத்துக்கு சித்தாமிர்தரம் தீர்த்த பொறும் ஒன்றே அமையுமாள் அதுல இருந்து யாராவது குளிக்கும் போது ஒரு சொட்டு தண்ணி மேல பட்டா போதும்டா போதும் சித்தாமரை கோயில் எப்பவுமே இருக்கு நல்லவேல அது தண்ணி கொஞ்சம் கூட குறைக்கும் ஆனா தண்ணி இருக்கு அந்த சித்தாமிரத தரத்தில் இருக்கிற முடிக்கடிக்கு நாற்பத்தெட்டு நாள் குளிச்சு அப்படி எல்லாம் இருக்கணும் அதுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி பட்டாலை போதும்டா சித்தாமிர தடம் தீர்த்த குறுந்திவலை ஒன்றே அமையுமாள் அப்படி உனக்கு என்ன வரதுக்கு நோக்காடா அருவென்ன அன்றன்னு அம்புலி ஆடவாவி அழகு பொடி கொந்தனுடன் அம்புலி ஆடவாவி ரெண்டு பிள்ளை தமிழ் பண்ணார் மீனாட்சியம் பிள்ளைத்த ஒன்னு முத்துமாரம் பிள்ளைத்தமிழ் ஒன்று ஆண்பால் பிள்ளைத்த ரெண்டு பிள்ளைத்தமிழும் பிள்ளைத்தமிழி அற்புதமான செந்திலாண்ட பல்களத்தில் படித்ததுனால செந்திலாண்ட அன்றென்ன நின்றவனோட புலி ஆடவாவி அந்த ஒன்று மதுரை அழிக்க செய்து விட்டீர்கள் இப்பொழுது நான் மேங்களை விடுத்து மழை பொடிந்து அதனால் பெருவள்ளத்தால் அடியும் செய்தேன் நினைச்சேன் நான் மாடக் கூடலாகி காக்க செய்தீர்கள் பெருமாணி நான் தான் தவறுடைய அதனால அளவராம் போய் என்ன சொல்லி என்று வச்சு பார்த்தா செய்தான் செய்துட்டு பெருமானை என்னை மன்னிக்கணும் பெருமான் தோன்றி உனக்கு என்னப்பா வேணும் அப்படி என்ன வேண்டும் என்று கேட்கும் போது நீர்கோன் ஒல்லை தான் ஒன்றி நாளும் கரை அறிய இந்த கடிய என் வயிற்று நோய் நின் மாடு முன்னே தீர்ந்திட பெற்றேன் மதுரைக்கு வந்து இந்த போப்பா பொற்றாமரை இல்லை நீராடி பிறகு இறைவனை வழிபாடு வழிபண்ணும் சொன்னார் நான் அந்த பொற்றாமரை நினைச்சு அங்கே இருந்து வந்தேன் அதுக்குள்ளேயே வயிற்று வலிதான் வயிற்றோடு முடைக்கிட ஆற்றேன் எதுவரையிலும் பொற்றாமரை வர வரைக்கும் உடனே இப்ப எப்படி இருக்குது அப்படின்னா மாசில் வீணையும் வீங்கிலும் முசுவண்ட பொய்கையும் போன்றது ஈசன் எந்த சொல்லும் அப்படி எல்லாம் சொல்லி இந்த வயிற்று வடி நீங்க பெற்றேன் வேதம் முதல் கலை காட்சி முதல் அளவை விரிந்த முதல் விண்ணோர் செய்யும் சோதனை உலகப்படா சோதி உனி சோதிக்க துணிந்தேன் அந்தோ நான் யாரிடத்துல சோதனை வச்சுக்கலாம் யாரத்துல சோதனை வைக்க கூடாதுன்னு எனக்கு தெரியணும் என் போல இருக்கிற மனிதன் சோதனை வைக்கலாம் ஏண்டாட்டியான் போனாலும் அப்படி நான் சோதிக்க துணிந்தாலும் கூட பேதமையே நிறத்து என்ன குணம் கண்டு என் வி தீர்த்து ஆட்கொண்டாய் இப்படி உன்னை சோதிக்கிறவனே நீ என்ன பண்ணிருக்கலாம் இன்னும் வைத்து வலியை மிகுத்து இன்னும் அது பூற நாடெல்லாம் சுற்றி வரும்படியா செய்திருக்கலாம் ஆனா உடனே வைத்து வலியை என்ன குணம் கண்டு என்பி தீர்த்து நான் ஒரு குணமும் இல்லாதவன் மக்கு குற்றமே உடையவன் குற்றமையே பெரிதுடையேன் குலம் பொல்லேன் குணம் அதாவது வருது குலம் பொல்லேன் குணம் பொல்லேன் கோலமாய நலம் பொல்லேன் ஞானியோடு ஞானியனோடு இணைந்தே பெரிதுடையே தேவாரம் பெரிதுடையவனாக இருக்கிற என்ன நீ என்ன குணம் கண்டு என்பதை தீர்த்து ஆட்கொண்டாய் அதனுடைய கருணை தவிர வேறு எதுவும் காரணம் இல்லப்பா என்று சொல்லி ஆசை கோதாமீராய் குற்றமே குணமாக கொள்வதின் குணமோ ஐயா குற்றமே குணமாக கொள்வதின் குணமும் பெருமான குற்றம் செய்தாலும் செய்திகளின் தாரம் போனத்துக்குலம் தாழ்த்த உனி அருகிட்டு அயற்கையோடும் ஏதோ ஒரு உயிரை காப்பாற்றால் எந்த செயலும் நீ காப்பாற்று தெரியுது என்ன தெரியுது இந்திரன் என்று வந்தபோது ஒரு ஒரு மணி நேரம் காலம் தாழ்த்து அர்ச்சிக்க அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்க அது எதனால அப்படி செய்ததுனால தான் அங்க வருத்தப்பட்ட பெரியிங்க ரெண்டும்யும்பப்படாதிருந்து அதனால ஓடி வந்து என் வைத்து வலி நீங்கிச்சு எனவே நீ இந்திரனுக்கு அந்த முக்கால் மணி நேரம் செய்ததே என்னை உயவிக்கத்தான் பொன்னகரான் காலம் தாழ்த்து உன அரிச்சித்து அயற்கோடும் போனவாரும் போன பரவ